அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுநாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அரண் வலியுறுத்தல்ல இது எட்டாவது திருக்குறள் தர்மத்தோட சக்தியை மனசுல பதிய வைக்கிறார் திருவள்ளுவர் பெருமான் இந்த குரலுடைய பொருள் என்னன்னா வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் நன்றுன்னு சொன்னா அறம் நன்று நன்றி இதெல்லாம் புண்ணிய செயல்களுக்கு இப்படி சொற்கள் இருக்கிறது தமிழையும் நன்று ஆற்றின் நன்று ஆற்றின்னா அறத்தை செய்வோமே ஆனால் எப்படி வீழ்நாள் படாமை ஒரு நாளைக்கூட வீணாக்காம இந்த உடம்புல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் விழிப்பு நிலையில் காலை நாலு மணியிலிருந்து இரவு உறங்கப் போகின்ற வரை நேரத்தை வீணாக்காமல் நாளை வீணாக்காமல் நாள் காலம் நேரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இறக்கிற வரைக்கும் ஒரு நாளை கூட வீணாக்காமல் பண்ணுறது அதே மாதிரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் கொஞ்ச நேரத்தை கூட வீணாக்காமல் ஃப்ரீ டைம் ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கூட சொல்லாமல் அது கொஞ்சம் கடினம் தான் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் ஆற்றினார் அப்படி பண்ணுறது கடினம் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் வீழ்நாள் படாமை இன்னைக்கு நான் புண்ணியம் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நன்றாக செய்து விட்டேன் அன்றன்றைக்கு உறங்க போகிற போது இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் எனக்குன்னு கடவுள் என்னெல்லாம் கடமைகளை வகுத்து கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நான் செய்துவிட்டேன் நான் நேரத்தை வீணடிக்கலை பிறரை பற்றி லௌகிகத்தை பற்றியெல்லாம் பேசி நேரத்தை வீணடித்து நான் பாவத்தை சேர்த்துக்கலை பிறவியை ஒவ்வொரு கனவும் நான் வந்து பிறவியினுடைய மதிப்பு வேல்யூ அதை புரிஞ்சு நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு படுக்கணும் அப்போ தான் மனநிறைவோடு நாம் இந்த உடம்புலேருந்து உயிரை பிரிச்சுக்க முடியும் உயிரை பிரித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அது நம்ம கையில் இல்லைங்கிறது உண்மைதான் இருந்தாலும் அப்படி உடல் பிரியும் பொழுது நாம் மன நிறைவோடு இறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் ஆகவே வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் அப்படி செய்கின்றவனுடைய வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படி ஒருவன் செய்வானே ஆனால் வாழ்நாள்னு சொன்ன வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு குகை வழி இருக்குன்னு வச்சுங்க அந்த வழி அடைக்கிறதுக்கு ஒரு கல் வைக்கிறோம் அது மாதிரி இங்கே உதாரணம் என்ன சொல்லுகிறார் என்றால் மறுபடியும் பிறவி எடுக்க வைக்காது இந்த உடல் பற்று உலகப்பற்றில் நாம் உழல மாட்டோம் ஆக அது பிறவி இல்லாமல் செய்யும்னு அர்த்தம் மீண்டும் நாம் உடலிலே பிறக்க மாட்டோம் அப்படி ஒரு அர்த்தம் அல்லது உடல் பற்று உலகப்பற்றிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் எப்பொழுதும் அதன் காரணத்தினால மன அமைதி கிடைக்கும்னு அர்த்தம் ஆக வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று சொல்றால் வாழ்கின்ற நாட்களிலெல்லாம் துன்பம் வராமல் இருக்கின்ற தன்மையை கொடுக்கும்னு அர்த்தம் பண்ண முடியும் வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்களினுடைய வழிகளை எல்லாம் அது தடுத்தரும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ துன்பங்கள்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கலாம் ஆதிசங்கரர் உபனிஷத்தில் ஒரு இடத்துல அர்த்தம் சொல்கிறார் நாம நல்ல காரியம் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய தீவினை பயன்கள் எல்லாம் வேலை செய்யாமல் இருக்குமா ஒரு நாள் ஒரு வேளை நாம் நல்ல காரியத்தை செய்கிறதை விட்டோமானால் அந்த தீவினைகள் உடனே வேலை செஞ்சு மறுபடியும் நல்ல காரியமே செய்ய விடாத அளவுக்கு தடுத்துருவான் ஆகவே நாம் விழிப்புணர்வோடு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் தொடர்ந்து நாளை இந்த குரட்பாவினுடைய பொருளை சிந்திப்போம்